பாடம் ஐம்பது ஆட்டு ரசி மற்றும் மாவு சாப்பிடுவதால் உழு செய்ய வேண்டியதில்லை அபுபக்கர் உமர் உஸ்மான் ரதியுல்லா ஹம்ஹம் ஆகியோர் சாப்பிட்ட பின் உளு செய்யவில்லை